உப்பு ஒரு காண்பே உப்புல போட்டு அதை அறிஞ்சி வச்சுட்டு உப்புல போட்டா ஒரு அது மாத எவ்வளவு நாளும் மட்டுமல்ல செலவும் இல்லைங்களா உப்புமாங்க அருமையா இருக்கும் அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க மாதா ஊட்டாத செயலை இந்த மாவடு ஊட்டுமா அம்மா கேடா கடாஞ்ச வச்சுக்கடா போற விளையாட்டு எல்லாம் பிறகு சாப்பிட்டு போட்டுவாங்க அளவுக்கு இந்த மாவடுமா ஒரு அஞ்சு மாவடி சாப்பிட்ட பிறகு என்ன சொல்லி அந்த மாவடி உயர்த்துவது நாயன்மாரில் ஒரு நாயன்மார் ஊட்டச்சத்துடைய கீரை சுவை உணர்வுடைய மாவடு அதோடு சென்னல் அரிசி இந்த மூன்றையும் நிவேதனம் செய்து வந்தார் பெருமானுக்கு ஊட்டி வந்தார் இப்படி ஒரு அடியவர் ஆகவே இந்த மூன்று வைத்துக் கொண்டு நீண்ட நாட்களாக பெருமானுக்கு அமது செய்விப்பார் இந்த நன்னிலை இன்னல் வந்தைனும் சிந்தை நீங்கிட முந்தை வேத முதல்வர் அவர் வழி வந்த செல்வம் அறியாமை மாற்றினார் இதுதான் எல்லா அடியவர்களுக்குமாக கிடைக்கிற அமைப்பு இதை நான் அடிக்கடி சொல்வது சோதனை சொல்லக்கூடாது சோதனை சொல்வதற்கு உணர்வுக்கு நேரடி எதிர உணர்வு தெரியாதவர்கள் சொல்லுவது சோதனை யாரு செய்யறது கேட்டா அடிக்க நாம ஆசிரியன பையனை அவ்வளவுதான் மூளை நல்ல மூளை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவன் உரிய நாள் தொண்ணூறு நாள் அட்னன்ஸ் அவனுக்கு வந்திருந்து நாம நடத்தும் போது அவன் சொல்லி அவன் வச்சு அவன் வச்சு என்னென்ன பண்றான் இத்தியாதிகள் போயிட்டு சொல்லுவான் போயிச்சு ஆகவே நம்முடைய அறிவு சோதனை பண்ணிதான் தெரிஞ்சுக்கிற அறிவு ஆண்டவன் அறிவு அப்படிப்பட்ட அறிவு அல்லவி பாலறிவன் தூய அறிவியுடைய தொலாப்பியம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் விளங்கிய அறிவன் சித்தாந்தம் ரொம்ப பின்னால வந்தது நூல்கள் பின்னால வந்தன ஆனா சித்தாந்தம் கூறுகிற கோட்பாடுகள் கல்வன்றி வந்த ஒன்றா காலத்தில் இருக்கிறது ஆண்டவன் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னாங்க வினையின் நீங்கி சீக்கல் என்பது ஒன்று உண்டு அதில் இயல்பாக நீங்கி இருப்பவன் ஒரே ஒரு ஆள் இறைவன் தான் எனவே ஏனைய உயிரினங்கள் வினையோடு கூடியன என்பது அங்கேயே தெரியுது அங்கேயே தெரியுது அறிவுடைய அடியவரை சோதித்துதான் வீடு பேர் தரணும்னா அவர் சிவபெருமான அவர் நம்ம போல சாதாரண வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட வேண்டியதான் சோதனை செய்வதில் இந்த மாதிரி ஒரு அடியவர் தென்னல் அரிசியோடு கூட உணவோடு கூட கீரையும் மாவடும் இப்பொழுது செல்வ காலத்தில் கொடுத்து வருகிறார் இப்படி இருக்கிற ஒருவர் செல்லும் இல்லாத காலத்திலும் கொடுத்து வரும் நீதி உடையவராக இருப்பாரா என்பதை உலகம் அறிவதற்காக அது செய்தார்த்தவர தான் அறிவதற்காக நான் அறிஞதான் செய்யணும்னு சொன்ன அவர் செய்வருவான் அல்ல இறைவன் அல்ல என் குணத்தான் தாலை வணங்காத்தலை என்று குணம் என்ன என்று கேட்டு எட்டு குணம் இவங்க எட்டு குணம் சொல்லிட்டு சமயம் கலந்துரும் என் குணம் எளிமையான குணம் ஏன் எப்படி இல்லது பேசறது என் குணம்னா எளிமையான குணமா ஏன்னா எட்டு குணம்னு சொல்லிட்டோம் சில குணம் எட்டு தெரியணும் பாடா போன பரிமையாளம் வரணும் அவன் எட்டு குணத்தை என்ன பண்ணி சொல்லிக்கிறது அதனால எளிமையான குணம் கூடுமானவரை அவர் கால சமுதாயத்தில் எப்படி இருந்தது கடவுள் கொள்கை நிரம்ப இருந்தது தடிக்கு விழுந்தது முதலீடு பாடுவாரா அதை நினைக்கிறது நமக்கு நினைச்சதெல்லாம் தோண்டி அதுல திருக்குள்ள இருக்குமே அவங்க ஆட்களும் அவ்வளவுதான் நிலைவேருடையது அல்ல என்பதாய் போயிடுச்சு அதனால என் குணத்தான் அதுல முற்றறிவுடைமை அவனுக்கு ஒரு முற்றறிவுன்னா முழுமையான அறிவு பெருமான அந்த எட்டு குணத்துல ஆய்வு அப்படிப்பட்ட அறிவுடையவன் சோதித்து செய்வதில்லை இந்த மாதிரி ஒரு அடியவர் கனமங்கலத்தில் இருக்கிறார் என்பதை அந்த நாட்டவர் அந்த ஊர்காரர் அந்த கால இருப்பவர் மட்டும் இப்பொழுதெல்லாம் நாம் இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி அஞ்சாம் நூற்றாண்டில் நாற்பதாம் எல்லாம் அறிய என்பதற்காக அந்த பெருமாள் என்ன செய்தார் இந்த இவருக்கு இருக்கிற செல்வ நிலையை குன்றவைத்தார் குன்றவைத்தார் பரவர அப்படியே குன்றி போச்சு குன்றிப்போக மேவு செல்வம் களிர் விளங்கனி ஆவதாகி அழியவும் அன்பினால் பாவை பங்கற்கு முன்பு பயின்ற இத்தாவில் தவிர்ந்து இளர் தாயனார் ஆனா வறுமை வந்த போதும் கூட தான் கொண்ட குறிக்கோள்ல தவறாது வந்துகிட்ட முன்னே இவ்வளவு படைப்பார் ஒருபடி அரிசி வந்தார் அரிசந்தா இப்ப அறப்படி ஆச்சு கால்படி ஆச்சு அப்புறம் யாவற்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்றெல்லாம் திருமணம் சொன்ன சார் நானே பட்னி ஒரு வாரம் வரைக்கும் நான் எப்படி இன்னொருத்தங்கு சாப்பாடு போடுவேன் வேண்டா ராஜா நீ சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி போட்டுற தினமும் கொடுன்னு சொல்லல யாவற்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி நீ சாப்பிட உனக்கு வரும்போது ஒரு கைப்பிடி போட்டுறதான் தினமும் எப்படி போடுவேன்னு கேட்கறதுக்கு வழியே இல்லைன்னு வழியே இல்லை அதான் யாவருக்குமாம் நான் சொல்லுகிறாரும் எல்லாரும் பின்பற்றக்கூடியது நீங்க செவன் சென்னல் மாவோடு கீரையோடு போடணும்னு சொன்னா நடமா நடக்காது யாவருக்கும் ஆகாது சிலருக்குத்தான் ஆகும் அறிவாள்தான் இருக்காது ஆனா உண்ணும் போது ஒரு கைப்பிடி நான் மாதம் ஒரு நாள் தான் சாப்பிடுறேன் அந்த ஒரு நாள் சாப்பிடும் போது உண்டு போட்டிருந்த திருமூலர் சொன்ன ஆகவே இவர் அந்த தவிராமல் செய்தாராம் அல்லல் நுறவாயிட கூலிக்கு நெல்லரு துமை நீடி அன்பினால் கூலிக்கு போகும் போது மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்குவார் கொஞ்சம் நீங்க எனக்கு தர்ற நெல் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனா அதுல தர்றதுல ஒரு அரைப்படி தென்னல் அதான் கொடுங்க என்று தான் மற்ற எந்த அரிசி சாப்பிட்டாலும் தருவதை அந்த பெருமானுக்கு அப்படியெல்லாம் கூலி வேலை செய்து செய்தாராம் அப்படி செய்தார் சாதி தேடி அறுத்தவையும் தாம் பெறும் எல்லாம் திருவமுதா கொண்டு நீல நெல்லரி கூலி கொண்டு உண்ணுனால் மாலையற்கரியார் அது மாற்றுவார் கொஞ்சம் அதற்கும் அந்த கூலி வேலை கிடைக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் தகராறுல வந்தது அந்த மாதிரி நன்னிய வயல்கள் எல்லாம் நாள்தோறும் உண்ணம் காண அன்னலார்க்கிட மகிழ்ந்தார் அப்படி வருகின்ற பொழுது எப்படியோ அந்த நெல் கொஞ்சம் கிடைக்க அதை எடுத்துக்கிட்டு எப்படியாவது அந்த உரிய நேரத்தில் போய் ஆண்டவனுக்கு அந்த நிவேதனம் அந்த பொருளை அப்படி செஞ்சிருந்தான் செய்ய கொஞ்ச நாள் ஆச்சு வைகளும் உணவிலா மனப்பட பயனில் புக்கு அதுக்கப்புறம் என்ன எங்க பார்த்தாலும் கூலியும் ஒரு மணி நேரத்துக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதில்லை அதுக்குரிய கூலி தான் தருவோம் சரிதான் அப்படின்னு ஒரு காலையில் அந்த மாதிரிலாம் கூலிக்கு வேலை வைப்ப வேலை மிகுதியா இருக்கு ஆளு இல்லைங்கிறோம் அப்போ ஆள்ிகுதி இருக்குது வேலை இல்லை இப்பவும் வேலை இல்லாத இருக்குது எல்லாரும் இருக்குது பொதுவா வேலை இருக்குதான் திருப்பூர்லாம் ஒண்ணு பெரிய வானுலகம் இல்ல திருப்பூர்ல ஈரோடுல கேளுங்க சிவகாசியில கேளுங்க நீங்க நாலு கிடைக்க மாட்டேங்கிறாங்க வேலை மட்டும் சுறுசுறுப்பா செய்வகாசியில் இன்னைக்கும் வேலை பல வேறு வேலை இருக்கு கை வேலை செய்யணும் வாய் வேலையோ அல்லது அடி வேலையோ உட்கார்ந்து எழுதுற வேலையோ மட்டும் இல்ல வேலையை ஆட்களே கிடைக்கலையே அப்படிங்கிறாங்க திருப்பூர்ல பணியன் இங்கே நல்லா இருக்கே அங்க தீப்பெட்டி தொழிற்சாலை மற்ற அமைப்பு பட்டாசு ஆளே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறாங்க அதனால அது மாதிரி இருக்கிற காலை அப்பொழுது இந்த ரொம்ப குறைந்த பட்சமா வந்தது அப்பொழுதும் ஏதோ தன்னுடைய அந்த சென்னல் கொண்டு அப்படி செய்தாராம் நைகாரம் அடகு கொய்து சரி சென்னல் அரிசியே இவ்வளவுதான் கிடைக்குது அப்படின்னு சொன்னாடியே ஆண்டவன் வச்சு தனக்கு என்ன பண்றது கூலியும் கிடைக்கல அருமையா காலையில இதுல வந்து தண்ணீர் குந்துட்டு வந்தியா காவிரி இல்ல ஆமா ஒரு குடம் இருக்குனர் நீ ஒரு டம்ளர் நான் ஒரு டம்ளர் அருமையா சாப்பிட்டு வேணாம் பெரும் தண்ணீர் என்ன பண்றது வெறும் தண்ணி தான் அப்படி இருந்த அந்த சென்னல் அரிசி கிடைத்தது போய் குறிச்சா தினமும் அருமையான அமைப்பு உப்பை கீரை கொய்கன் நகைத்த முற்றா இளந்தளீர் கொண்டு இந்த இளந்தளிர் அதை பெருசாக ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் விட்டால் பெரிய இலையா வரும் இவனுக்கு முந்தா நாள் உணவு இல்லை இன்னைக்கு உணவு இல்லை நாளைக்கு உணவு இல்லைன்னா அது இப்படி வரும்போது அதை கிள்ளி சாப்பிடலாம் முற்றா இளந்தளீர் கொண்டு அதுல ரெண்டு உப்பு போடுறதான உப்பு என்று அதுவும் இல்லை சாமி ஏது உப்புக்கள் இப்படி எல்லாம் அந்த பிரதானொற்று வாழ்க்கையே பார்க்கும் போது இப்படி அல்ல ஆனால் அந்த நெறிய நின்றும் தாழ்ந்தவர்கள் அல்ல வாழுதல் வேண்டி பொய்கு உரையின் மெய் கேவலம் பிச்சைக்காரத்தன வாழ்வதற்காக பொய் சொல்லி அதெல்லாம் பேச்சுக்கடம் இல்லப்பா வாடுதல் வேண்டி பொய்கு உரையின் மெய் கூறுவது கிளத்தல் எய்யாதாகிந்து எம் சிறுசன்னாதீன் கேவலம் வாழ்க்கைக்காக ஒருத்தர் செய்யாத வேலையை செஞ்சதாக நீங்க தான் சார் உங்களால தான் சூரியனை கிளக்க உதிச்சு மயற்க போகுது நீங்க அந்த அச்சானி என்றெல்லாம் சொல்லி செய்யாத ஒன்றை செய்ததாக கூறி கிளத்தல் இந்த வாயில வரவே வராது போடாங்க செய்ய கூறி கிளத்தல் ஐயாதாகின்ற எம் சிறுசன்னாதி அங்கு ஒரு அருமையான அமைப்பு செய்யாதது செய்தறுதல் என்னுடைய சிறுமையான செம்மையான நாக்கு ஆகாது சிறுமியா தான் இருக்கேன் சிவப்பா தான் இருக்கேன் இவருக்குதான் இருக்குதான் இருக்குதம் என்ன அர்த்தம் இதனாலதான் அந்த பாடா போன படைய உரைகள் எல்லாம் படிக்கணுங்கிறது சும்மா என்னத்தை கண்டா சும்மா விரும்புனேன் என்ன எழுதுவேன் எவ்வளவு பெரிய பிஹெச்டி கொடுத்தாலும் என்ன எழுது சொன்ன செய்யாதாகின்றது நாங்கள் சொல்லது என்னப்பா சிறியனா சென்னா நாக்கு சிவப்பா இருக்கிறதா உனக்கு என்ன எல்லாத்துக்கும் நாய் கூட நல்ல சிவப்பா இருக்குது உனக்குதான் சிவப்பா இருக்குது அப்ப இங்க செம்மை என்பது நிறம் நிறம் ஒருத்தர் எழுதலாம் பழைய உரை உண்டு அந்த உரை நானூறுக்கும் கிடைக்கல ஏன் தமிழை இதை படிச்சாலே போதும் நினைச்சு ஆண்டவன் அறுபது பாட்டுக்கு தான் பெருக்கு இந்த படிச்சாலே போதும் அந்த பழைய உரையா நூத்தி நாலு பாட்டுல அது நூத்தி நான்கு பாட்டு பலது பேரை எல்லாம் முடிஞ்சு இல்ல சில போக போக இருநூத்தி ஐம்பதுக்கு மேல பல பாடல் வந்து முதல் வரி இருக்குங்க நாலாவது வரி இல்லை அஞ்சாவது வரியில் அப்படி போட்டது ஒரையும் இல்லை இந்த இரநூத்தறுபது இருந்தது அதனாலதான் அந்த காலத்தில் சென்னை பிரலயத்தில் தேர்வு வைக்கும்போது ஒன்னு முதல் நூறு வைப்பாங்க அல்லது அடுத்த நூறு வைப்பாங்க ஏன்னு கேட்டால் அந்த ரெண்டும் உரைவுடையது உரை உடையது பழைய உரை பேர் தெரியாத ஆள் வாழ்க அவன் கண்ணி என்று வாழ்த்து அவர் எழுதினார் இந்த சிறு சென்னாங்கிறது இந்த ஒண்ணுக்கே அவனுக்கு டாக்டரேட் கொடுக்கலாம் பிஹெச்டி கொடுக்கலாம் ஆனா இந்த முண்டம் கொடுத்தா அவர் வாங்கணும் கிடையாது போறான் சொல்றேன் சிறு சென்னா தற்புகழ்ந்தார் ஆகாமையில் சிறு என்றும் பொய்கூறாமையில் சென்னா என்றும் கூறினான் என்னவா தன்னைத்தான் புகழக்கூடாது அதனால் சிறு என்று சொன்னாராம் என்னுடைய நாட்டு சின்ன என தன்னைத்தான் போடக்கூடாது வேவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நைவர்க்க நன்றி பயவாவினை திருவள்ளுவர் எந்த கட்டத்திலும் கூட தன்னைத்தான் போடக்கூடாது ஆகவே நீங்க சிறுமி என்பதுன்னு கேட்டா அந்த தன்னைத்தான் போடக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் சென்னா என்றார் பொய்கூறாமையின் சென்னா என்றார் இந்த நாய்க்கு இது ஒரு பொய் வழியில் வந்தது இனி வரப்போது செம்மையான நான் இங்க செம்மை என்பது நிறத்தை குறியாது பண்பை குறித்தது பொய்கூரா பண்பை குறித்தது எழுதுன சுவாமி ஒண்ணு சென்னதான் இதுக்கு உரை கூட வேணான் இது செவந்த நாக்கு தான் தெரியும் ஆனா அதனுடைய ஆழம் தெரியலையே அதற்காக தான் பழைய உரை வேண்டும் என்று சொல்கிறது அவங்க காலில் விழுந்தாதான் போக வேண்டியது சும்மா வேற உரையை எழுதப்பட்டது சிறு சிறுமியான செம்ம செம்மையான கலையில இருக்க வேண்டியதான் இந்த உரையெல்லாம் உரையாது தற்புகழ்ந்தார் ஆகாமையில் சென்னா என்றார் சிறுநா என்றார் பொய்கூர் ஆமையில் சென்னா என்றார் இந்த சிறு செம்மை இந்த ரெண்டு சொல்லுக்கு ஒரு எழுது இப்படித்தான் பரிமையல் படங்க எழுதுற அதெல்லாம் இழந்தா எழுதுக்க வேண்டியதான் அப்ப நஷ்டம் போச்சு நமக்கெல்லாம் நுண்மானுடைய பலம் போகுது என்ன தான் நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க இருள் சேர் இருவீங்கிற அது என்ன இருவினை என்ன இருள் ரெண்டு சேர்ந்து இருக்குங்கிறாரு அது என்ன இருள் சேர்ந்த இருவினை விளங்கல விளங்கல விளங்காமதான் போகும் ஆதலால் எனவே ரொம்ப அருமையாக இந்த மாதிரி எல்லாம் இவருக்கு அந்த கீரையில சாப்பிட்டான் அந்த கீரை கூட கிள்ளுவதற்கு இல்லாமல் போயிட்டு ஏன்னா நேற்று கிழந்தது இன்னைக்கு எப்படி கீரை வரும் அப்படி இவ்வளவு வருமே அந்த வருவையில இருக்கும் பொழுது என்ன செய்தாராம் மனை மருங்கு அடகு மால பட நெடுவான தண்ணீர் சாப்பிட்டாங்க தண்ணியை கூட தாம் உண்டு குடிக்க கூடாது மனையால் இருக்கின்ற பொழுது மனையால் தான் தருவார் அணையவள் வாழ்க்கை தண்ணீர் கொடுக்க அது சாப்பிட்டா வேற வழி பார்க்க அமுது செய்து அன்பனாரும் வினை முடித்து செல்ல மேவு நாள் அப்படி போகின்ற பொழுது ஒரு நாள் நிகழ்ந்ததை சொல்லுகிறேன் இந்த நுதலிப்புதல் இலக்கியங்களிலே தொடக்கத்திலே இருக்கலாம் முன்னே சொல்லிட்டார் என்ன முன்னே சொன்னார் நான் இதுவரை இந்த நாயனாரை சொன்னேன் இப்பொழுது இந்த நாயனாரை சொல்ல போகிறேன் சொல்லிட்டு முதலிப்புதல் முன்னே ஆயிட்டு மீண்டும் ஒரு முதலிப்பூதல் வருகிறது என்னது இப்படி வறுமையாக இருக்கிற வாழ்நாளில் ஒரு நாள் நிகழ்ந்ததை நான் சொல்ல போகின்றேன் என்று கூறுகிறார் இப்படி இரண்டாவது முறையாகவும் ஒரு நுதலி வருதல் மறவா சொல்லி தொடங்குதல் கண்ணப்பர் ஆறு நாள் அஞ்சு நாள் பூஜை செய்து வந்தார் ஆறா நாள் பூஜையின் போது இந்த நாள் பூஜையை நான் சொல்லுகிறேன் என்றார் ஏன்னா கண்ணப்பருடைய வரலாற்றில் ஆறாம் நாள் பூஜை தான் அவரை கண்ணப்பராணம் அதுபோல கடுத்தார் கொண்ட புராணத்தில் சுந்தர வரலாறு சொல்லிட்டே வந்தார் இதோ திருமணம் மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார்ந்து இருக்குது உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஆங்கோ நிகழ்ந்ததை அப்ப நிகழ்ந்ததை ஒன்று சொல்ல போறேன் ஏன் இரவனால் தடுத்த ஆட்கொள்ளப்பட்ட வரலாறு இன்றியமையா செய்திகள் வருகின்ற பொழுது இடையிலும் செய்வார் இப்படி இடையில் வருகின்ற இலக்கியம் தொடக்கத்தில் முதலிப்பூதல் எங்கேயும் இருக்கும் தொடக்கத்தில் இருந்து இடையும் உண்டா எனவே முனைவனார் தொண்டற்கங்கு நிகழ்ந்தது மொழிய பெற்றேன் இங்கு ஒரு என்ன முன்பு போல் முதல்வனாரை அமுது செய்விக்க மூலம் அன்பு போல் தூய சென்னல் அரிசி அந்த சென்னல் அரிசி எப்படியோ மாவடு விடல மென் கீரை கீரை இந்த மூன்றை வைத்துக் மனைவி பின்பு போ மனைவி யாரால் பெற்ற அங்கே சென்றார் இவர் கூட இந்த மூனையும் வச்சுக்கிட்டார் இவர் முன்னே போறார் மனைவி என்னன்னு கேட்டா அந்த பெருமானுக்குரிய திருமுழுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன எப்படியோ அல்லவா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால் இதெல்லாம் எடுத்துட்டு அவர் முன்னே செல்ல இந்த அம்மா பின்னே செல்ல அல்லவா இதோ போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெருமானுடைய கோவிலுக்கு அப்படி போகின்ற பொழுது போதாரா நின்ற போது உலர்ந்து கால் தலந்து தப்பி மாதரார் வருந்தி வீழ்வார் போகும்போது பட்டினி பல நாள் பட்டினி உணர்வு ரொம்ப பெருமையா இருக்குது இருக்குது இறைவனுக்குரிய பொருளும் இருக்குது அதனால தன்னுடைய கை அப்படி வந்து மேலிருந்த அந்த மாவட்டம் இருக்குது அது அரிசி பிடிக்க ஆரம்பிச்சதுனால இந்த பிடிச்சது மேல இருந்த கூடையும் ஏ சித்திர வைகாசியா இருக்கணும் சித்திர வைகாசியில தஞ்சை மாவட்டத்துல வயல்கள் எல்லாம் வெடிச்சு இருக்கும் ஏன் தை மாசமே அறுவடை முடிஞ்சு போதும் மாசி பங்குனி சித்திரையில உளுந்து இதெல்லாம் இருக்கும் உளுந்தும் படிச்சிருவாங்க வருஷப்பரப்பு வைகாசி ஆணைய ஆடியில் நிலத்துல ஒன்னும் இருக்காது வெடிச்சு இருக்கும் அந்த வெடிக்கணும் வெடிச்சா நல்லது அப்பதான் அந்த மேல் இருக்கிற காற்றுகள்லாம் உள்ள போய் அந்த நிலத்தினுடைய அடிப்பகுதிக்கு போகும் அந்த காலத்தில் நிலத்தை வெடிக்கிறது நல்லதும் இயற்கை தருகிற வளத்தை விட செயற்கையில ஒண்ணும் அந்த காலத்தில் அவ்வளவு வெப்பமும் அந்த காற்றும் அந்த வயல் வெடிப்பில் போனாதான் ஆவணி மாசம் தண்ணி வந்து அருமையா பாயும்போது அதுவே ஊட்டச்சத்தாக மாறுகிறது அப்படி எல்லாம் செய்தார்கள் நிலம் வெடி இந்த மாவடு கொண்டதே குறைவு அதுல பார்த்தார் என்ன செய்ய முடியும் நல்ல செங்கீரை போதரா நின்ற போது புலந்து கால் தளர்ந்து தப்பி மாதரார் வருந்தி வீழ்வார் மட்கள மூடு கையால் காதலால் அணைத்து எல்லாம் கமரிடை சிந்த கண்டு பூதநாயகரதம் தொண்டர் போவதி என்னந்து இவங்களது கையை குடிப்பிடிக்க போக தண்ணி தலையில் இருக்கிற பொருளும் அந்த மகையில் இருக்கிற பொருள் எல்லாம் போலையும் எப்படி நிலத்து வெடிப்புல போயிட்டு நின்றுட்டார் இனி போய் என்ன பயன் பெருமானுக்கு மாவடு இல்ல கீரை இல்ல சென்னல் இல்ல எல்லாம் வழங்கல நிலத்து வெடிப்புல இருக்கு அதற்குரிய மற்ற திருமுழுக்குரிய பொருட்கள் இந்த அம்மாகிலிருந்து அதுவும் விழுந்துட்டு இனி அங்க போய் என்ன பையன் என்ன நினைப்பு வந்தது நல்ல செங்கீரை தூய மாவடு அரிசி சிந்த அல்லல் தீர்த்து ஆளவல்லார் அமுது செய்தருளும் அப்பேறு எல்லையில் தீமையேன் இங்கு எய்தியிட நாம என்ன பண்ணுவோம் கேட்டா சரி இந்த பொருளையும் தடிக்க விட்டு கடவுள் செயலாக்க ஆனால் இந்த நேர்வு தன்னுடைய தீவினையினால் நேர்ந்தது என்று சொல்லுவோம் தீவினையால் நேர்ந்தது பெருமானுடைய கருணை குறைவு அல்ல என்று சொல்லுவார் கண்ணையே போங் மா நான் இப்படி எல்லாம் ஒன்னு உன்னை விட்டு விட்டு நான் வேறொரு பெண்ணோடு இருந்து தொடர்பு கொண்டு வந்தேன் வந்தபோது என்ன சொன்ன உடனே உடனே சிலம்புல கொண்டுட்டியம்மா என் செய்தனி என்று எங்க இங்க உதரல பூம்பு ஆறல இந்த மாதிரி அருமை தெரிஞ்சிருந்தேன்னா இந்த குடும்பம் சந்தியில் நிக்காது ஆனா சிலப்பது யாரும் வந்திருக்காது யாரும் வண்ண சந்தியல் நின்று அதனால இங்க சொல்ல மாதிரி வீட்டுல கடைசியா சாப்பிட்டுட்டு கை உதறனா ஒரே ஊர்ல இருந்து நான் அங்க போயிருந்து ஒரு பெண்ணையும் பெத்து அதுக்கு வேறு கொண்டாடி ஊருக்கெல்லாம் தானம் பண்ணி கொண்ட மனைவி இங்க ஊர் தான வந்துருக்குது செஞ்ச அப்படிலாம் இருந்து வந்தும் கூட நல இங்கேமருவல் நைமு காட்டி சிலம்புல கொண்டு சொன்னியம்மா நீ என்ன அறிய காரியம் செய்தே என்று சொன்னான் அப்ப என்ன பார்த்தீங்களா இன்னைக்கு உங்களுக்கு புரியுது ஊர் விட்டு ஊர் வந்த பிறகாவது அன்னைக்கு புரிஞ்சிருந்தா எப்படி இருந்து எதிர்கலும் என்ன சொன்னால் இழந்த என்னை மகாபாவி நீ கெடுத்திய மகாபாவி இதெல்லாம் தான் வற்புறுத்தணும் சுவாமி செலப்பதிகாரத்துல ஆமா கண்ணவாளி பக்கெட் மாதவி குற்றவாளி பக்கெட் மாதவியை சொல்றேன் லட்சம் கொடுத்தா கூட பட்டிமண்டம் வேண்டாம் நம்மால ஒரு இலக்கியத்தினுடைய காப்பியத்தை ஏற்ற முடியாவிட்டாலும் நம் முன்னோர்கள் செய்த காப்பியத்தினுடைய அருமையும் தமிழ் பண்பாட்டையும் சொல்ல வேணாமல் ஆற்றியும் அல்லவை செய்தல் ஓம்புங்க அதுதான் எல்லாரும் செய்யாவிட்டாலும் தீமை செய்யாதீங்கப்பா அதுதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி படுத்தும் நல்லது நல்ல ஆற்றுப்படும் நெறிய மாறது படிப்படுவான் நினைத்தான் முருகா அதனால அங்க எப்படி இழந்த எண்ணெய் நம்ம எத்தனை அறவரைக்கும் இறந்தார்க்கும் என்பான் இருந்து இருக்கலாம் இல்வாழ்வான் நல்லா இருக்கலாம் இதெல்லாம் கெடுத்துட்டீங்களே என்று சொல்லலாம் இல்லை என கொடுத்துல அதனால் தான் கண்ணிகி கண்ணிகி ஆனால் அவள் பற்றி ஒரு சிலம்பதிகாரம் ஒரு இளங்கோ பாடமும் இது மாதிரி ஊர்ல இருக்க சொல்லுவாங்க ஊர்ல இருக்க காப்பியும் வருதா ஊர்ல இருக்கும் சொல்ல மாட்டான் ஊர்ல காப்பியம் வராது பெயர்கரிய செய்வார் பெரிய அது இங்கேயும் பெருமான் வந்து இன்னைக்கு நான் இந்த மாவடுவையும் இந்த அரிசியும் இந்த கீரையும் கொண்டு போய் பெருமானுக்கு நிவேதன எனக்கு கொடுத்து வைக்கல என்ற ஆரைய தவிர பெருமான் மீதுச்சாட்டு போய் அப்படி இருந்து நான் போய் என்ன பயன் பொண்ணும் ஆதலால் என்ன செய்தார் ஆட்கொள்ளும் ஐயர் தாமி அமுது செய்தியாளர்கள் என்ன பெருமான் உணவருந்தனும் அவனே உணவருந்தல அறிவால் பற்றி அங்கதான் வச்சிருந்தார் அவர் இந்த சென்னல் மாவடு கீரை இதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது கையில எப்பவுமே ஒரு அறிவால் வைச்சிருந்தார் எதுக்கு இது என்ன செய்தது ஒரு சொல் போட்டார் திருண்ட இதுவரைக்கும் அந்த வாழ் என்ன செய்தது ஏதேனா அறுக்கிறதுக்கு அறுத்து வந்து காய்கறி வந்து கீரைத்தண்டை வந்து பயன்பட்டது தேங்காய் உடைக்கு பயன்பட்டது எல்லாம் செஞ்சது இந்த உலகுக்கு உறுதுணை செய்த அந்த வாழ் என்ன செய்ய போகுது பார்த்தார் அந்த வாளினை அறிவாள் பற்றி